ம் திமூிகேந்திரைப்பூத்திரம் ீங்ககிரம் மேஷி கமாலம்மாதராசை புருருனருந்தருளம் தன்லந்தீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி பதினைந்தாவது பாடல் தத்துவம் விளக்கப்படலாம் கைவல்ல நவநீதம் தத்துவம் விளக்கப்படலாம் பாடல் இன்னது தேகம் தேகி இவனென உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத் தான் என்று அறிந்தவனாகுமென்றார் சொன்னபின் தேகியாரித் தூலமல்லாமலென்றான் பின்னது கேட்டவையர் பிழையும் நகையும் கொண்டார் தகுந்த ஆசிரியரிடம் தகுதியான மாணவன் அணுகினான் சம்சாரத்திலிருந்து விடுவத விடுவிப்பதற்கான உபாயத்தை அருளிச்செய்துமாறு பிரார்த்தனை செய்து கொண்டான் அவரும் அவனுக்கு அபயப்பிரதானம் கொடுத்து கவலைப்படாதே நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லி உன்னை நீ அறிவாயானால் உனக்கு ஒரு கேடுமில்லை என்று கூறிய கூறினார் இதை கேட்ட அவன் எல்லோரும் தங்களைத்தான் நன்றாக அறியத்தானே செய்கிறார்கள் அப்படியிருந்தும் அவர்கள் துன்பப்பட்டு இருக்கிறார்கள் என்று சந்தேகத்தோடு கேள்வி கேட்டான் ஆசிரியர் அவன் புரிந்து உன்னது நீ உன்னை நீ அறிவாயாகில் என்று சொன்ன விஷயத்தை அவன் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்று கருதி அவனுக்கு தான் சொன்ன விஷயத்தை மேலும் நன்றாக புரியும்படி உணர்த்த முயலுகிறார் அதை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொண்டிருக்கிறோம் சாமானிய ஜானம் என்பது சாமான்ய தேகாத்ம ஜானம் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது விசேஷ சச்சிதானந்த சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றிய ஜானம் எல்லோருக்கும் இல்லை விசேஷமான சச்சிதானந்த ஸ்வரூபமான சாட்சியான ஆத்மா நான் என்ற ஜானம் ஸ்வரூபம் இருந்தாலும் ஜானம் எல்லோரும் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருந்த நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்கின்ற விற்தி ஞானம் அந்த இல்லை ஆகவேதான் சம்சாரம் துக்கம் எல்லாம் உண்டாகிறது இதனுடைய அடிப்படையில் தான் அவர் சொன்னார் உன்னை நீ அறிவாயாகில் என்று சொன்னது விசேஷ ஜானத்தினுடைய அடிப்படையிலே சொல்லப்பட்டது ஆனால் அவன் சாமானிய தேகாத்ம ஜானத்தையே ஆத்ம ஜ்யானம் என்று தவறாக புரிந்து கொண்டு என்னை நான் ஜடமல்லவே நான் அறிவுள்ளவன்தானே உணர்வுடையவன்தானே தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ எல்லோருக்கும் அவரவர்களை பற்றி அறிவு இருக்கத்தானே செய்கிறது பின்னைத்தான் அவர்கள் பிறந்து இறந்து உழலுவானேன் அப்படி இருந்தபொழுதும் அவர்கள் ஏன் சம்சாரத்திலே உழலுகிறார்கள் எனக்கு நிர்ணயத்தை நீங்கள்தான் அருள வேண்டும் தாயைப் போன்றும் தந்தையைப் போன்றும் விளங்குகின்ற தாங்கள்தான் எனக்கு நன்றாக இந்த விஷயத்தை விளக்கி சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டான் இதன் மூலம் ஆசிரியர் இந்த சிஷ்யனுடைய வாக்கியத்தின் மூலம் ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார் இது சாமானிய ஜானம் அல்ல விசேஷ ஜானம் ஆத்மாவை பற்றிய விசேஷ ஜானம் ஆக தேகத்தையே ஆத்மா என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மனதையே ஆத்மா என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆத்மா என்றால் நான் என்ற சொல்லுக்கு இலக்காக இருக்கக்கூடிய பொருள் தேகத்தையே நான் என்று நினைப்பது தேகாத்ம புத்தி மனசையே நான் என்று நினைப்பது அதுவும்ிங்க தேகாத்ம புத்தின்னு சொல்லி தேகாத்ம புத்தி ஆத்ம புத்தி தெரியாதீர தேகாபிமான புத்தி ஆனா இதுக்கெல்லாம் சாட்சி தெரிஞ்சுக்கிற போதுதான் சச்சிதானந்த ஆத்ம புத்தி அதை புரிய வைக்கிறது இன்னது தேகம் தேகி என உணர்வான் யாவன் தேகத்தை உடையவன் யார் தேகம் என்ன அப்படின்னு பிரித்து விவேகம் பண்ணி புரியணும்பா இது தேகத்தோடு சேர்த்துக்கொண்டு நினைச்சு கொள்கிற விஷயம் இல்லை இது இன்னது தேகம் இவன் தேகி என யாவன் உணர்வான் அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் தன்னைத்தான் அறிந்தவன்கிறது யார் இது ஷரீரம் இது ஷரீரி அப்படின்னு யார் ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணியிருக்கானோ அவனுக்குத்தான் இப்போ ஆத்ம ஜானின்னு பேர் ஆத்ம ஜானினா யார் ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணினவனுக்குத்தான் ஆத்ம ஜ்யானின்னு பேர் அன்னவன் தன்னைனா அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவனைத்தான் ஆத்ம ஜானி அண்ணா ஸ்வஸ்வஸ்வரூப ஜானவான் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் அப்படிங்கிற வார்த்தையே சம்ஸ்கிருத்தில் போட்டா ஸ்வஸ்வரூப ஞானவான் தன்னுடைய ஸ்வரூபத்தை அறிந்தவன் என்றாகும் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் அதை சொன்னதுக்கு பிறகு அவன் என்ன நினச்சிருந்தான் சொன்னபின் இஸ்தூலம் அல்லாமல் தேகி யார் என்றான் இந்த ஸ்தூல சரீரம் இல்லாமல் தேகின்னு ஒருத்தன் என்ன தனியாக இருக்கானா இருந்தால் அவன் விளங்கலையே விளங்கினால் அவன் காணப்பட மாட்டானா இப்படிலாம் கேட்டான் அதுக்கு தான் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சிடணும் நபாதி நாஸ்தி விளங்கலை அதனால் இல்லை விளங்காததுனால ஒன்று இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் கடவுள் இல்லைங்கிறது நமக்கு விளங்கலை கடவுள் கடவுள் இல்லைங்கிற கடவுள் இருக்கிறாருங்கிற விஷயம் நமக்கு விளங்கலை விளங்கலேங்கிறதுக்காக கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் புரியலேங்கிறதுக்காக எப்படி சொல்ல முடியும் அதுக்கு தான் நிறைய திருஷ்டாந்தங்களெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உலகு ஆதிபகவன் முதற்றே எழுத்தெல்லாம் அகரமுதலன்னு சொல்ல வேண்டி வருது நக்ஷ அதுக்கு உதாரணம்லாம் சொல்கிறோம் நாம பகல்ல நட்சத்திரங்கள் விளங்கலைங்கிறதுக்காக நட்சத்திரங்கள் இல்லைன்னு எப்படி சொல்கிறது ந தஸ்மாத் நாஸ்தி விளங்கவில்லை விளங்காததால் இல்லை ஆ அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார் சொன்னபின் தேகி யார் இஸ்தூலம் அல்லாமல் இந்த ஸ்தூல சரீரம் இல்லாமல் தேகி யாரு அப்படின்னு கேட்டான் வேற இருக்கா இதுக்கு வெத்திரிக்தமாக இருக்கா என்ன இந்த தேக வெத்திரிகமாக ஒன்று எங்கே இருக்குது தேஹின்னு தேகம் வேற தேஹி வேற இல்லைங்கிற அர்த்தத்தில் தேக தேகி விவேகம் பண்ணாமல் தேகமே தேகின்னு நினைத்து கொண்டு அவன் கேட்குறான் இந்த ஸ்தூலம் அல்லாமல் தேகி வேர் யார் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பின்னர் அது கேட்ட அது கேட்ட ஐயர் பின் பீழையும் நகனையும் கொண்டார்ன்னு மாற்றிக்கணும் அது கேட்ட ஐயர் ஐயர்னா ஆச்சாரியர் பீழையும் நான் சொன்னதை இவன் புரிஞ்சிக்காமல் போயிட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டாரான் பீழைன்னு சொன்ன வருத்தம் வருத்தம்னால் என்ன புரிஞ்சுக்கணும் சாதாரணமாக விவகாரத்தில் சொல்கிற வருத்தம் இவருக்கு ஆழமான மனசில் வருத்தமோ துக் சுகமோ கிடையாது ஏன்னா அவர் குரு பிரம்ம ஜானி ஆகினாலும் அவருக்கு வந்து சுகமோ துக்கமோ கிடையாது ஆனால் நடைமுறையில் ரிலேட்டிவாக அவர் சொல்கிறார் சாதாரண திருஷ்டியில் சொல்கிறார் நம்ம இவன் வந்து இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு கேட்டான் நம்மளும் சொன்னோம் அவனுக்கு நம்ம என்ன கோணத்தில் சொல்கிறோங்கிற விஷயம் அவனுக்கு புரியலையே அப்படின்னு வற்று சற்று அதுக்கு பேர் பீழைங்கிறாங்க தமிழில் பீழையும் அப்புறம் என்னை நகையும் கொண்டார் இதை போட்டிருக்க தேகியாரித் தூலமல்லாமல் என்னும் விவகாரத்துக்கு ஹேத்துவே ஆவரணமாம் என்க துர்கடன கடனா சமர்த்தையான அவித்தையினால் நமது உபதேசத்தை இவன் அறியாமல் போயினான் பொய்யான இவ் அன்றோ சகல பிராணிகளும் ஜனநமரண ரூபமான சம்சார சமுத்திரத்தின் நம்ம சமுத்திரத்தில் மூழ்கி வருந்தான் நிற்கின்றனவென தமது திருவுள்ளத்தில் கண்ணே எழும் இரக்கத்தை பீழை இரக்கம் இந்த பீழைங்கிறதுக்கு வருத்தம்னு சில புத்தகத்தில் போட்டிருக்கு இரக்கம்ங்கிறார் ஐயோ பாவம் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைக்கிறாரான் பீழை துக்கி தேஷு தயா இது வந்து ஞானிக்கு இலக்கணம் துன்பப்படுகின்றவர்களிடத்திலே கருணையை வெளிப்படுத்துவது என்பது ஞானிகளுக்கு இலக்கணம் ஆகையினால இவரும் என்ன பண்ணுறாரு இவரும் என்ன பண்ணுறாருனா அவன் சொன்ன விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கலேன்னு சொல்லி இறக்கப்படுறார் இவன் மாத்திரம் இல்லை இவனை மாதிரி எத்தனை பேர் இப்படி இருக்காங்க ஆத்மா எத்தனை பேர் அனந்த காலமாக சம்சாரத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி இவனை முன்னிட்டு எல்லாரையும் நினச்சி இதை புரிஞ்சிக்காததுனால தானே இவ்வளவு பிரச்சனைகள் உண்மையை தான் வந்து தேக வெத்திரிகமான சச்சிதானந்த ஆத்மாங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்காததுனால தானே இவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படுகிறது என்னே அறியாமை மக்களுடைய அறியாமை அப்படின்னு சொல்லி அவர் இறக்கப்படுறார் இதை பற்றி யாருமே பண்ணுறதில்லையே ஸ்வரூப விசாரமே பண்ணுறதில்லையே அப்படிங்கிற எண்ணத்தோடு இறக்கப்பட்டார் இரக்கத்தை பீழை என்று சொன்னார் இவரே வந்து பதவுரையில் சொல்லும் பீழையும் நகையும் கொண்டார் அப்படிங்கிறதுக்கு துன்பமும் மகிழ்வும் கொண்டார்னு பதவுரையில் சொல்கிறார் ஆனால் விளக்கம் சொல்கிற போது இரக்கத்தை அப்படிங்கிறார் பிழைங்கிறது ஆக இறக்கப்படுறதுன்ன இரக்கம் எப்போ வரும் உள்ளத்தில் வருத்தம் ஏற்படுற போது தான் இறக்கம் வரும் இன்னொருத்தர் படுற துன்பத்தை பார்த்து அந்த துன்பம் வந்து மனசுக்குள்ள தாக்க மனசை தாக்கி அதனால் ஏற்படுற உணர்ச்சி தானே இரக்கம் அதில் துன்பமும் இரக்கமும் கொண்டார் துன்பம்னா புரிஞ்சுக்கணும் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கிறோம் பிறர் இன்பத்தை நம்முடைய இன்பமாக நினைக்கணும்னு சொல்லி கீதையில்தான் பார்த்தோம் ஆத்மௌபம்மேன சர்வற்ற சமம் பஷியதி யோர்ஜுன சுகம் வா எதி ச யோகி பரமோமதா இல்லை பீழையும் நகையும் கொண்டார் அப்புறம் உடனே துன்பம் ரொம்ப நேரத்துக்கு இருக்குல்ல இவ் அவித்தியா சாகரமான அவித்யா நாசகமான இவ் அவித்யா நாசகமான அநேக ஸ்ருதி யுக்தி அனுபவம் நம்பால் இருத்தலின் நம்ம நிறைய ஸ்ருதி தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம் வேதங்கள்லாம் படித்து வச்சுருக்கோம் யுக்தியெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம் அனுபவமும் நமக்கு இருக்குது ஆகைய நான் அனுபவம்னா பல விதமான அனுபவங்கள் திருஷ்டாந்தங்களை சொல்கிறதுக்காக நம்பால் அநே நம்பால் இருத்தலின் ஒரு முகூர்த்த நேரத்தில் இதனை நிவர்த்தித்து இவனை ஆனந்த கடலின் கண் திளைக்க பண்ணுவாம் இது நமக்கு ஒரு அருமையாவன தமது திருவுள்ளத்தில் எண்ணி மந்தகாசங்கொண்ட அருளியதை நகை என்றும் கூறினார் இதற்கு வேறு பொருள் கூறுவாரும் உலர் சொல்லி முடிச்சுட்டேன் இது வேறு யாரோ பிறசை அருணாச்சல சுவாமின்னு ஒருத்தர் வியாக்கியானம் இருக்குது அதை நான் பார்க்கலை அவராகத்தான் இருக்கும் பெரும்பாலும் இவர் அவங்களுடைய அவருடைய அர்த்தத்தை தான் தப்பு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவருடைய அர்த்தம் அப்படி சில அது கரெக்டாக இருக்கும் இவங்க சொல்கிறது நியாயமாக இருக்கும் அந்நியாயமாகவும் இருக்காது பெரும்பாலும் ஏன்னா அவங்க வந்து விஷயத்தோடு தான் பேசுகிறாங்க அதனால் ஒன்றும் இது கிடையாது இதற்கு வேறு பொருள் கூறுவாரும் உள்ளார் அப்படின்னு சேஃப் வேறு பொருள் சொல்கிறார் அவர் நாங்கள் ஒத்துக்கிறோமா ஒத்துக்கலையாங்கிறது வேறு விஷயம் எல்லாம் இருந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த விஷயத்தில் எது பிரச்சனையை நீக்கிறதோ அதுலேயே பிரச்சனையை உண்டு பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க இதில் சிரிச்சார்னா அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னென்னா ஆழம் இருக்குப்பா அந்த சிரிப்புக்கு பீழையும் நகையும் கொண்டா யூ அப்படின்னா ஐயோ அப்படிங்கிறோம் அர்த்தம் உடனே அப்படிங்கிறோம் என்னென்னா உடனே அது உடனே ரெண்டு உணர்ச்சியும் கலந்துருக்குது அப்போ பேழையும் நகையும் கொண்டார் அப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய சாஸ்திர வாக்கியங்களாக இருக்குது சம்பிரதாயம் இருக்குப்பா நம்மக்கிட்ட கீஇ இருக்கு இவனுக்கு என்ன என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கான விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது சம்பிரதாயமாக நமக்கு விஷயம் தெரியும் இவனுடைய நோயை போக்குறது இந்த பிறவி நோயை போக்கிறது நமக்கு சுலபம் ஏன்னா குரு சம்பிரதாயம் இருக்குது பகவானுடைய அனுகிரகம் இருக்குது ஆகையினால இது ரொம்ப சௌகரியம் இவனுக்கு வந்து உபதேசம் பண்ணுறது நமக்கு கஷ்டம் இல்லை அதாவது சுத்தானந்தா வந்தபோது மற்ற டாப்பை பேசணும்னா ரொம்ப யோசிக்கணும் நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு என்னது யோசிக்கிறது இந்த ரிஷி இது நம்ம மெட்ராஸ் சுத்தானந்தா வந்து இங்கே வந்தார் ஒரு அவர் சொன்னார் எல்லாம் இவங்கள்ட்ட பேசுகிறவா சொன்னார் வேறு டாப்பிக்கு பேசணும்னு சொன்னால் யோசிக்கணும் வேறு எதாவது தென்னை மரத்தை பற்றி கூறுக அப்படின்னு சொன்னாலும் திடீர்னு திடீர்னு தென்னை மரத்தை பற்றி ஆரம்பிக்கணும்னா அதை பற்றி கொஞ்சம் படித்து கிடிச்செல்லாம் சொல்லணும் இது வந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால தன்னை பற்றி பேசுகிறதுன்னு சொன்னால் இந்த ஏன்னா இது அது வந்து ஆப்ஜெக்ட் அது என்றைக்கே ஒரு நாள் தான் நினைப்போம் இது அப்படி இல்லை இது எப்பவும் நம்ம நம்முடைய வாழ்க்கையை நினச்சுட்டே இருக்கும் அதனால் எப்போ வேணாலும் இதை பேசலாம் அதுக்கு ஒன்றும் ப்ரிப்ரேஷன் தேவையில்லைன்னு ஒன்றும் தேவையில்லை அதனால் வந்து உடனே சொல்கிறோம்னு ஒரு அர்த்தத்தில் சொன்னார் இது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நமக்கு அருமை அருமையாமல் எளிமையாம் என்னென்னு அர்த்தம் இந்த இடத்துல இதெல்லாம் நமக்கு எளிது சுசுகம் கர்த்தும் அவ்யம்னார் கீதையில் பகவான் ரொம்ப சுலபமாக பண்ணிவிடலாம்ப்பா சுசுகம் ரொம்ப ரொம்ப சுகமாக பண்ணலாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை எது ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணி அனாத்ம நிஷேதம் அனாத்மாவை மித்யாவா நிஷேதம் பண்ண பிறகு ஆத்மாயேவ சத்தியம் ததேவ அகம் அஸ்மின்னு சொல்லி உறுதி பண்ணுறது பெரிய கஷ்டம் இல்லைங்கிறார் அதனால் ஒரு முகூர்த்த நேரமாக ஒன்றரை மணி இவனை சரி பண்ணி அப்படின்னு இவர் வியாக்கியானம் ஒரு முகூர்த்தத்தில் இவனை ஒரு வழி பண்ணிவிடலாம் ஒன்றரை மணி நேரத்தில் இவனுக்கு வந்து ஞானத்தை கொடுத்து ஒரு மணி இருபத்தி நிமிஷம் ஒரு முகூர்த்தம்னா அதனால் அதுக்குள்ளே இவனுக்கு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி விட்டாரான் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டாரான் சரி இவனுக்கு புரிய வைக்கணுமே என்ன சொல்லியிருக்கான் தேகி யார் இத்தூலமல்லாமல் அதான் அவனுடைய கேள்வி இந்த ஸ்தூலமல்லாமல் தேகி யார் அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லையா அவனுக்கு புரியிற பாஷையில் சொல்லணுங்கிறதுக்காக அடுத்த பாடல தொடங்குகிறார் சந்தேக விபரீதங்களின் நிவிற்த்தி இதுக்கு ஒரு இதுக்கு பொன்னம்புல சுவாமியோடு ஒரு முதல்ல ஒரு குறிப்பு கொடுக்கிறார் சந்தேக விபரீதங்களின் நிவிற்த்தி ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்ற மூன்ற அனுபவத்தின் கண்ணதே ஆகலின் தேகத்திற்கு தான் வேறு என்பது தானே அனுபவமாகும்படி அவனை தானே வினாதல் ஸ்ருதி யுக்தி அனுபவம் இருக்குது ஆனாலும் சந்தேக விபரீதத்தோட நிவிற்த்தி அனுபவத்தில் தான் நீங்கிறது சந்தேக விபரீதங்கள் நிவர்த்தி ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூன்ற அனுபவத்தின் கண்ணதே ஆகலின் சந்தேக விபரீதம்லாம் நிவிற்த்தி எங்கே நிற்கிறதுனா அனுபவத்தில் தான் நீங்கிறது அதனால் அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிவிட்டா அவனுக்கு அது புரியுங்கிறதுக்காக அனுபவத்தை பிரமா எடுத்துக்கொண்டார் முதல்லேன்னர் இப்போ சொல்ல போகிறது வந்து அனுபவம் அனுபவத்தை பிரமாணமாக காட்ட போகிறார் பாருங்க இன்னும் ஸ்ருத்திலாம் அப்புறம் தான் யுக்தி அனுபவம்லாம் பின்னாடி யுக்தியெல்லாம் பின்னாடி தான் அனுபவமாகவே இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி புரிய வைக்கப் போகிறார் ஆத்மாவை அதனால் சந்தேக விபரீதங்களுடைய நிவிற்த்தியானது ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்ற மூன்றிற்குள் அனுபவத்தின் கண்ணதே ஆகலின் அனுபவத்தின் கண்ணதே சந்தேக விபரீதங்களின் நிவிற்த்தி தேகத்திற்கு தான் வேறு என்பது என்பது வேறு வேறு என்பது அவனுக்கு தேகத்தை விட தான் வேறு என்பது அவனுக்கு தானே அனுபவமாகும்படி அனுபவமாக இருக்கும்படி அவனைத்தானே வினாதல் அவனையே கேள்வி கேட்கிறார் அவனையே கேள்வி கேட்டு அவனுடைய அனுபவத்தை அவனையே சொல்லும்படி பண்ணுறார் ஏன்னு அனுபவத்தில் வச்சு அனுபவத்தை வச்சு தான் சந்தேக விபரீதங்களை நீக்க முடியுங்கிறதுனால அனுபவத்தை அவனுடைய அனுபவத்தை கேட்குறார் உன் அனுபவம் என்ன சொல் எப்பவும் இருக்கிற அனுபவம் என்ன சொல் தேகம்தான் நீங்கிறதா உன்னுடைய அனுபவமாக நித்திய அனுபவமாக இதான் முதல் கேள்வி உன்னுடைய அன்றாட அனுபவமே தேகந்தான் நீங்கிறது என்னவா தேகம்தான் நீங்கிறத அனுபவம் உன்னோட அனுபவம் அப்படின்னு கேட்குறாரு நம்ம அற்புதமான எடுத்த கொண்டு போகிறார் தேகமல் நாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் சோகமாம் கனவு தோன்றா சுழுத்தி கண்டவனார் சொல்வாய் ஆகனி நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய் ஒரேமே போறோம் சொல்வாய் ஓ அனுபவத்தை முதல்ல எனக்கு சொல்லு நான் உபதேசம் பண்ணுறது இருக்கட்டும் தேகியார் இத்தூலம் அல்லாமல் என்றாய் அல்லவா இந்த ஸ்தூலம் அல்லாமல் தேஹி யார் என்று கேட்டாயல்லவா நான் உன்னையே ஒரு கேள்வி கேட்குறேன் அதை வச்சுக்கிட்டு நீயே நீயே பதில் சொல் என்னது தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய் தேகமல்லாமல் இந்த ஷரீரம் அல்லாமல் இந்த சரீரத்துக்கு வேறாக இந்த தேகத்தை உடையவன் வேறு யார் காணேன் வேறு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னியே தெரியலையே தெரிஞ்சால் காணப்பட மாட்டானா விளங்க மாட்டானா காணையன் என்றாய் நீ இப்படி சொன்னேன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் நீ படுத்து தூங்கிவிட்டேன் இந்திரியங்கள்லாம் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப சொல்ல போகிறேன் நிறைய இருக்குது இதில் நான் சொல்கிறது அதனால் ஒரு பாட்டை விட போகிறதில்லை மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் இப்போ ஜாக்கிரத அவஸ்தையில் சரி இந்த உடம்பெல்லாம் இருக்குது விவகாரம்ன்ற இது வந்து ஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது எது விவகாரம் ஏன்னா இன்றைக்கு இருந்த மாதிரி தான் நாளைக்கு இருக்குது எது உலகம் நே நேற்றுக்கு பார்த்த கட்டடம்தான் இன்றைக்கும் இருக்குது முந்தா நேற்றுக்கு பார்த்த கட்டிடம்தான் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது தான் இருக்குது இப்படி தான் இருக்குது இந்த இடம் இருக்குது போகிறது எல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்திரம்னு சொல்லப்படுது ஸ்திரம்னா வியாஹாரிக திருஷ்டியில் புரிஞ்சுக்கணும் இது ஸ்திரமாக இருக்குது எல்லாேருக்கும் ஸ்திரமாக இருக்குது ஆ ஜாக்கிரதாவஸ்தான் ஸ்திரமாக இருக்கிறது இது இந்த உலகம் பிரபஞ்சம் சொப்னத்தில் நேத்திக்கு வந்த மாதிரி சொப்னா இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இருக்கிற மாதிரி சொப்னா நாளைக்கு வரப்போகிறது இல்லை சொப்னம் வந்து கனவுங்கிறது ஒரு ஒரு நாளும் நனவுங்கிறது ஒரு ஒரு நாளும் மாறுறதில்ல நனவுங்கிறது ஒரே மாதிரியாக தான் இருக்குது ஆகா இது ஜாகிரதாவஸ்தை ஸ்திரம் என்றும் சொப்னாவஸ்தை அஸ்திரம் என்றும் ஸ்திரமான ஜாகிரதாவஸ்தை அஸ்திரமான சொப்னாவஸ்தி இதுதான் விஷயம் ஸ்திரம் அஸ்திரத்துக்கு என்ன வித்தியாசம் நேற்றுக்கு என்ன அனுபவமோ அதுதான் இன்றைக்கு அனுபவம் அதனால் ஜாகிரத அவஸ்தையில் ஸ்திரமாக இருக்குது விஷய அனுபவம் ஸ்திரமாக இருக்குங்கிறது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அனித்யங்கிற அந்த அர்த்தத்தில் எல்லாம் இல்லை ஸ்திரமாக இருக்குன்னா நேற்றுக்கு இருந்த வீடு தான் நேற்றுக்கு இருந்தது இருந்த உடம்பு தான் அதே உடம்பு தான் இருக்குது ஆனால் சொப்னத்தில் இன்னெல்லாமும் சுபந்திர சேவெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் முடித்து பார்த்தா முடியிருக்கு என்ன சொல்கிறது அப்போ வந்து இது ஸ்திரம் இப்போ மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வா இந்த இப்போ சரி ஜாக்கிரதாவஸ்தில் சரி தெய்ஹியார் இத்தூலம் அல்லாமல் நீயும் சொல்கிற ஆனால் கனவில் வந்து இந்த உடம்பு இல்லையே கனவில் ஒரு உடம்பு விவகாரம் பண்ணியிருக்கேப்பா அது யார் சொல்லு பார்ப்போம் அந்த உடம்பு யார் மோகமாம் கனவில் மோகம்னு சொன்னால் மோகம் என்பது நித்ரை நிதிரையினால் உண்டாவது அதாவது ஜாகிரத அவஸ்தா உலகத்தை மறந்து உண்டாகின்ற ஒரு அவஸ்தை அதனால் அது மோகமாம் கனவில் மோகமாம் நனவில் வேறு விஷயம் ஆனால் மோகமாம் கனவில் மோகமாம் கனவில் வந்து ஆன்மாவென்று உனக்கு அபிமதமான தேகம் சட் சேட்டையற்று கிடக்கவும் நீ வந்து தேகம் நான் தான் தேகம்தான் அபிமானத்துக்குரிய விஷயமான இந்த சரீரம் சேட்டையற்று கிடக்கவும் ஒருவிதமான சேஷ்டையும் சேஷ்டையும் இல்லாமல் செயலற்று கிடக்கிறது நித்ரா மோகத்தால் நித்ரா மோகம்னா தூக்க நித்ரையானது மோகம் மோகம்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம் உளதாகும் சொப்பனத்தின் கண் முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் தோன்றி சப்தாதி விஷயங்களை அறிபவன் யார் இந்த ஸ்திரமான சப்தாதி விஷயங்களையும் அஸ்திரமான சப்தாதி விஷயங்களையும் அறிகின்றவன் யார் கேள்வி ஸ்திரமான சப்தாதி விஷயங்களையும் ஜாகிரத அவஸ்தையில் ஜாகிரத அவஸ்தையில் உள்ள ஸ்திரமான சப்தாதி விஷயங்களையும் ஸ்வப்னாவஸ்தையில் அஸ்திரமான சப்தாதி விஷயங்களையும் அறிபவன் யார் ஏன்னா ஸ்திரம் அஸ்திரம் ரெண்டையும் அறிகிற போது ஆள் ஆக மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் நான் இன்னும் அது படிக்கிறேன் பதவுரை எல்லாம் படிக்கிறேன் நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவன் யார் சொல்வாய் அடுத்தது சொல்கிறேன் சோகமாம் கனவு சோகமாம் கனவுன்னா கனவில் வந்து பெரும்பாலும் மைண்டு நல்லா இல்லாததுனால எனக்கு கெட்ட கனவு தான் வரும் நல்ல கனவே பெரும்பாலும் வராது நல்ல புத்தி இருந்ததுனால் நல்ல கனவு வரும் ஆ அதனால் இது என்ன வரும் நான் எல்லாம் என்னெல்லாம் உள்ளே என்ட்ரி ஆகியிருக்கோ அதெல்லாம் வரும் எல்லாம் சேர்த்து குழப்பமாகி ஒன்று வரும் சோகமாகனா உள்ளுக்குள்ளே வந்து பாம்பு கிடிக்கிறது திருடம் வர்றான் அடிக்க வர்றான் எல்லாம் அந்த மாதிரிலாம் நிறதில் நிறைய வருது இல்லையா தூ தூக்கத்தில் சொப்னத்தில் சில பேர் பக்கத்தில் கொண்டு அடிச்சுடுவான் பக்கத்தில் தூக்கத்தில் படுத்துட்டு இருப்பான் ஏதோ சொப்னம் வரும் சொப்னம் வரும்போது ஏதோ கோபத்தில் பக்கத்தில் படுத்துட்டு தானே ஓங்கி உதச்சி அடித்து கிடிச்சு எல்லாம் பண்ணிடுவான் தெரியவே தெரியாது அது மாதிரி சோகமாம் கனவு இந்த கனவுக்கு விசேஷனம் கொடுக்குறார் மோகமாம் கனவுன்னார் அப்புறம் சோகமாம் கனவுன்னர் மோகத்தினால் உண்டாகிற கனவு சோகஸ்வரூபமான கனவுன்னா அப்படி அர்த்தம் மோக மோக மோகம் காரணம் ஸ்வப்ன பிரபஞ்சா காரியம் மோகா காரணம் ஸ்வப்ர பிரபஞ்சா காரியம் இங்கே விவகாரத்தில் என்ன சொல்கிறோம் சாதாரணமாக அஜானம் காரணம் ஜாக்ரத் பிரபஞ்சம் காரியம் அறியாமை காரணம் ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணம்னு சொல்கிற மாதிரி அறியாமைனால்தான் மூணு பிரபஞ்சமுமே அது வேற விஷயம் அஜானத்தினால்தான் மூன்று பிரபஞ்சமும் ஸ்வப்ன பிரபஞ்ச ஸோ ஜாகிரத் பிரபஞ்சா ஸ்வப்ன பிரபஞ்சா காரணப்பிரபஞ்சா காரணப்பிரபஞ்சம் தானே அஜானம் அஜான ரூபந்தானே அது அதில் சோகமாம் கனவு சோகமான கனவு மோகம் காரணம்னு சொன்னேன் மோகம் காரணம் சொப்ரப்பிரபஞ்சம் பிரபஞ்சகா காரியம் அப்புறம் இது என்னென்ன சோகஸ்வரூப சோகஸ்வரூபமான கனவு அது தோன்றாத தோன்றான்னா என்ன தோன்றுகின்றன்னு அர்த்தம் தோன்றுகின்ற இல்லை சோகமாம் கனவு தோன்றாத சாரி ஏன்னா இங்கே தோன்றாங்கிற சர்வசாதாரமாக அவங்க தோன்றுகின்றங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படியே பார்த்து பார்த்து நமக்கே அது வந்து விடுத்தோம் நின்ற அப்படின்னு போட்டுவிடுவாங்க தோன்றான் நின்றேன்னா தோன்றுகின்ற அப்படின்னு அர்த்தம் நம்ம த ச சாதாரண தமிழர் ஞானத்தை வச்சுன்னு படித்தோம்னா அப்படி தான் இருக்கும் இல்லாட்டி தோற்றா நின்றான்னு போட்டுடுவாங்க சில சமயம் போட்டுவிடுவோம் அதெல்லாம் அப்புறம் இப்போ தோன்ற சோகமாம் கனவு தோன்றா சுழுத்தி கண்டவன் சுஷு சுழுத்திங்கிறது சுஷுப்தி கண்டவன் யார் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதி நினைவாக இருக்குது இதை பற்றி ஒரு அழகான கருத்தெல்லாம் சொல்கிறார் ஜ சொ சொன்னா சுத்தி அவஸையிலேருந்து எழுந்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம் அப்போ அஜ்ஞான விற்பி மாத்திரம் இருக்குது அந்தக்கரணம் இல்லை அந்தக்கரணம் அஜான விறத்தியில் லயமாயிடுறது முழித்த உடனே என்ன சொல்கிறோம்னா அது மனசில் நினைவு ரூபமாகத்தான் இருக்குது அனுபவம் தான் நினைவு ரூபமாக இருக்க முடியும் அனுபவம் இல்லாதது ஸ்மிருதி ரூபமாகாது அனுபவிக்கப்பட்டது தான் அனுபவிக்கப்படாதது நினைவிலே இருக்காது இது ஒரு நியாயம் அனுபவா ஏவ ஸ்மிருதி ரூபேணை பவதி நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு அனுபவி தூக்கத்தில் நாம் இருந்திருக்கோம் நமக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கு அனுபவப்பட்டதானே நினைவு கொண்ட முடியும் அதனால் மனசு வந்து எழுந்த உடனே என்ன சொல்கிறது நான் வந்து தூக்கத்தில் ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நினைவு கொண்டு தான் சொல்கிறோம் மனசு அந்த விறத்தி இருக்கு அஜ்யான விற்த்தி இருக்கான் அஜானவருத்தி இருக்குது அந்த அஜான விற்பி ஸ்மிருதி ரூபமாக ஜாக்கிரதாவஸ்தில் சொல்லப்படுகிறது நினைவு வடிவில் வருது அப்போது மோகமாம் கனவு தோன்றா சுழுப்தி கண்டவன் யார் சொல்வாய் ஆகங்கிறத வந்து சொல்வாயாகன்னு படிக்கணும் சொல்வாயாக ஆக தேர்ஃபோர் எல்லாம் ஆக ஆக மொத்தம் கூட்டி பார்த்தா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அப்படி பதவையில் அவர் சொல்றார் ஆகங்கிறது கடைசியில் போட்டுக்கிற ஆகங்கிறது சொல்வாயாக மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாயாக சோகமாம் கனவு தோன்றா சுழுத்தி கண்டவன் யார் சொல்வாயாக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சரி போட்டும் ஜாக்கிரத வஸ்தியில் கூட உனக்கு விடாமல் அனுபவம் மாறி மாறி வந்துட்டு போயிட்டே இருக்கு இதெல்லாம் அறியிறது யார் அப்போது அவஸ்தாத்ரயங்களையும் அறிகிறவன் அவஸ்தாத்ரய ரூபமாகவே இருக்கானா இந்த ஜாகிர சரீரம் தானா வேறு வேறையாக இருக்கே அனுபவம் இல்லையா இது இது யார் தான் இந்த அனுபவத்திலேருந்து தப்பிக்க முடியும் எல்லாரும் இந்த அனுபவத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அதனால தான் மாண்டூக்கு புருஷத்து இந்த அனுபவத்தை வச்சுட்டே உபதே உபதேசம் பண்ணுகிறது ஜாகிரத ஸ்தானகா சொப்னஸ்தானாக இதேதான் வைத்துக்கொண்டு பேசுகிறது நனவில் நீ என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய் அதை சொல்வாய் ஆக அப்படின்னா அனுபவத்தை வச்சுன்னு சொல் நீ சொல்கிறதுல உனக்கே தெரியும் இந்த சரீரம் நான் இல்லைங்கிறது தினந்தோறும் அபி அனுபவம் இருக்கு சுசுப்தியில் இந்த சரீரத்துக்கு நமக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது இதே சரீரத்தில் அகம் மனுஷாவா அகம் மிருகாவா நான் வந்து புருஷஹாவா ஸ்திரீவா அமெரிக்கனா ஜப்பானியனா தேவனா ராட்சஸனா ஒருமே தெரியலையே சுசுப்தியில் இந்த சரீர அனுபவம் நமக்கு பரிபூர்ணமாக கிடையாது எல்லாரும் சுஷ் அனுபவம் சுசுப்தியை ரொம்ப விரும்புகிறதுக்கு காரணம் என்னென்னா சுசுப்தியை ரொம்ப விரும்புறதுக்கு காரணம் என்னென்னா இந்த சரீரம் அனுபவம் அபிமானம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சரி பகவானே பண்ணுறார் தினம் நீ கொஞ்ச நேரம் இந்த உடம்பை மறந்து இருப்பா இந்த உடம்பை நினைக்கிற வரைக்கும் தான் துக்கம் அதனால் உடம்பு அதனால தான் தியானம் பண்ணுறாங்க எல்லோரும் தியானம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா உடம்பை மறந்து இருக்கணுங்கிறது தான் தியானம் பண்ணுறாங்க உடம்பை மறந்து இருக்கணுங்கிறது தியானம் பண்ணுறாங்க தூங்கிறதுங்கிறது தமசானதுனால அது ஜென்மாவுக்கு ஹேத்துவானதுனால தியானம் பண்ணினால் ஜென்மாவிலேருந்து தப்பிக்கலாங்கிறதுக்காக பிற பல துன்பங்கள்லேருந்து தப்பிக்கலாங்கிறதுக்காக தியானம் பண்ணுகிறார்கள் அப்போ அங்கேயும் என்னென்னா சரீரபிமானீரபிமானத்திலேருந்து விடுபடணுங்கிறதான் நோக்கம் கடவுளாக தினந்தோறும் நமக்கு கொடுக்குற அனுகிரகம் உடம்ப மறந்துரு வயசானவன் தெரியுமா பெரிய ஆளுன்னு தெரியுமா சின்னவன் தெரியுமா படித்தவன் தெரியுமா படிக்காதவன் தெரியுமா ஒரு பிரச்சனையும் இல்லை அணு அளவும் பிரச்சனை இல்லை சுஷுப்தியில் அதனால் இந்த அது ஜாக்கிரதாவஸ்திலையும் பார்த்தோமானா விடாமல் ஒவ்வொரு அனுபவத்துலையும் அதை அறிஞ்சு கொண்டிருக்கிற அறிவு ஏது சொல்வாய் இதை பற்றி நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கிறது இதில் ஒரு அதெல்லாம் இதெல்லாம் வந்து உரைகளில் இருக்குது அதை நான் அப்படியே படித்து சுருக்கமாக சொல்கிறேன் நான் இப்போ சா என்ன இந்த ஸ்லோகத்தில் தேகியார் இத்தூலம் என்று அவன் சொன்னான் தேகியார் தேகமல்லாமல் வேறே தேஹியார் காணேன் என்றாய் இந்த தேஹி இல்லாமல் தேகம் வேற யாருன்னு கேட்ட தேகமல்லாமல் தேஹியார் காணேன் என்றாய் இந்த மூணு அனுபவத்தை வச்சுன்னு எனக்கு சொல் தேகம்தான் நீயா இந்த தேகந்தான் நீனா சொப்னத்தில் வந்து தெரிஞ்ச தேகம் என்ன சுசுக்தியில் தேகமே இல்லாமல் இருந்தது அதை பற்றி என்ன நினைக்கிறேன் சுசுப்தியில் தேகத்தோட சம்பந்தமே இல்லை சு சு ஜப்னாவஸ்தில தேகத்தோட அது வேறு ஒரு தேகம் இருந்தது இந்த தேகம் வேற யாருக்கு ஜாக்ரத் தேகம் வேறே சொப்ன தேகம் வேறே சுசுப்தியில் தேகமே இல்லை அப்படின்னா ஒரே நேரத்தில் தேகத்தோடு இருந்தும் தேகத்தோடு இல்லாமலும் வேறு தேகத்துலேயும் எப்படி இல்லாமல் மாறு நீ சொல்லு பார்ப்போம் நீ யார் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை அதனால் இவனுக்கு வந்து எல்லாேருக்கும் ஏன் நான் ஏன் இப்படி சூக்ஷமாக திங்க் பண்ணுறது இல்லைன்னா எல்லாம் பெரிய பொருளை பார்த்து பார்த்து டிவியை பார்த்து வஸ்துகளை டிவிங்குற வார்த்தைக்காக சொல்கிறேன் அந்த வஸ்துவை பார்த்து இதே புலன் இன்பங்களையே புலன் புலனுக்கு பொறிகளுக்கு புலப்படுறதெல்லாம் பெரிய பெரிய பொருள்தான் ஸ்தூலமான விஷயத்தை தானே கிரகிக்கிறது இந்திரியங்களெல்லாம் சூக்மமான விஷயத்தையாக கிரகிக்கிறது மனசு தான் சூக்மத்தை கிரகிக்கிறது ஆனால் ஸ்தூலமான விஷயத்தை தான் பார்க்குறது இந்த ஸ்தூலமான விஷயத்தை பார்த்து பார்த்து சூக்மமான சிந்தனையே வரமாட்டேங்கிறது ஸ்தூலமான பதார்த்தங்கள்லேயே மனத மனசை செலுத்தி செலுத்தி இந்த நல்லாயிருக்கு இந்த துணி நல்லாயிருக்கு இந்த நகை நல்லா இருக்குது இந்த சாப்பாடு நல்லாயிருக்கு பொங்கல் நல்லா இருக்குது வடை நல்லாயிருக்கு பூரி நல்லாயிருக்கு இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி இந்த ஸ்தூலமான பதார்த்தங்களை பார்த்து பார்த்து அதையே திரும்ப அதையே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா இருக்கிற ஸ்தூல விட்டுட்டு இன்னொரு நல்லா இருக்கிற ஸ்தூல பதார்த்தத்துக்கு போகிறோம் ஆனால் ஸ்தூல பதார்த்தங்களையே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சூக்ம பதார்த்தங்களை சிந்தனை பண்ணக்கூடிய சக்தியே குறைஞ்சி போயிட்டுருது மனசு அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்தூல சம்பந்தத்தை குறைக்க சொல்கிறோம் முதல்ல அதுதான் தமஹான்னு பேர் ஸ்தூல பதார்த்தங்களுடைய சம்பந்தத்தை முதல்ல குறைக்கணும் அதுதான் புலநடக்கம் என்று பெயர் அப்பொழுது தான் சூக்மமான பொருள்களை எல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் மனசுக்கு வரும் நுண்பொருள்களை அறியக்கூடிய ஆற்றல்கள் மனசுக்கு வரும் தூய தமிழில் சொல்லணும்னா பருப்பொருள்களிலிருந்து விடுபட்டு மனது நுண்பொருள்களை சிந்திக்க பழக வேண்டும் நுண்பொருள்களை சிந்திக்க பழக வேண்டுமானால் பருப்பொருள்களை அதிகமாக பார்ப்பதை விட்டுவிட வேண்டும் அதிகமாக விடக்கூடாது நுண்பொருளையே சிந்திக்கணும் பருப்பொருளை பார்க்கும் பொழுது கூட நுண்பொருளை பற்றிய சிந்தனை இருக்கணும் அதில் பார்க்குற போது ஓ பூரியே நாலு பூரி ஆச்சே பூரியே நீ படுத்துறையே பாடு அப்படின்னு சொல்லலாமே நமக்குள்ளே சொல்லிக்கலாமே மற்றவங்கள்ட்ட இல்லை பூரியன்னு பார்த்து சாப்பிட்ற நேரத்தில் சொன்னால் அவன் எல்லாேருக்கும் சண்டை சந்தேகம் வந்துடும் நல்லா தானே இருந்தார் நமக்குள்ளே சொல்லிக்கிறேன் பாரு பாரு சாப்பிட உள்ளக்கெழங்கு மசாலெலாம் விடமாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே சொல்லிக்கிறேன் நமக்குள்ளே பேசின்னா அடிக்கடி திரு சொன்னோம்னா சரியாயிடுது அதில் சூக்மாக நமக்குள்ளே பேசிக்கணும் பேசிக்கணும்னா அதுக்கான புலவைப்படாது ஜாக்கிரதையாக பேசிக்கணும் அறிவு பூர்வமாக சிந்திக்கிறதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்போ இந்த நுண் பொருள்களை சிந்தி சிந்திக்காதனால தான் இந்த ஸரீரத்தையே ஆத்மானு நினச்சிடுறோம் அதுக்காக தான் விஷயம் எப்போ பார்த்தாலும் ஸ்தூல பதார்த்தங்களையே சிந்தனை பண்ணுறதுனால தான் ஸ்தூல பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிற இந்த சரீரமே நான்னு நினச்சுடுறோம் சூக்ஷ்மமான ஆத்மாவை பற்றி சிந்தனை பண்ணுறதே கிடையாது ஸ்தூல சரீரத்தில் நான் என்னும் பிராந்தியின் வாயிலாக எல்லாம் பிராந்தி நான் என்னும் பிராந்தியின் வாயிலாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதையும் சொல்லிவிடுறேன் ஷரீரத்ரயமும் அவற்றுள் நிகழும் அவஸ்தாத்ரயமும் அச்சரீரத்தில் உள்ள பஞ்ச கோஷங்களும் நான் அன்று இவர் விளக்கம் சொல்கிறார் வடிவேல் செட்டியாருடைய வியாக்கியானம் ஷரீரத்ரயமும் மூன்று சரீரம் ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரண சரீரம் இதுக்கு பேர் ஷரீரத்ரயம்னு பேர் அப்புறம் அவற்றுள் நிகழும் அவஸ்தாத்ரயமும் ஜாகிரத அவஸ்தா ஸ்வப்னாவஸ்தா சுசுப்தி அவஸ்தா அவஸ்தாத்ரயமும் அச்சரீரத்தில் உள்ள பஞ்ச கோஷங்களும் அதே பிரிச்சு சொல்றார் அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமய கோஷம் என்ற பஞ்ச கோஷங்களும் நான் அன்று நான் அல்ல இவற்றிற்கு நான் சாட்சி சாக்சி ஆகிய சச்சிதானந்த நித்திய பரிபூர்ண வடிவ பிரம்மாயிருக்கிறேன் என்று ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் அவேக காலத்துள்ள அபேத பிராந்தியை நிவர்த்தித்தற்பொருட்டு ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் அபேத பிராந்தி இருக்கான் அது அபே பேதம் ஆக்சுவலாக அபேதம் அபேதமாக அது போய் அபேதமாக நினச்சிக்கிறோம் ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் அபேதம் இருக்குது வேற்றுமை வேற்றுமை இல் இருக்கிறது த நித்திய வடிவ பிரம்மமாக இருக்கிறேன் ஆத்மாவுக்கும் தேகத்திற்கும் அவிவேக காலத்தில் உள்ள அபேத பிராந்தியை நிவர்த்தித்தற் பொருட்டு பேத விவேச்சனம் செய்ய வேண்டும் முதல்ல செய்ய வேண்டியது என்ன பேத விவேச்சனம் இந்த பாட்டுக்காக சொல்கிறேன் முதல்ல செய்ய வேண்டியது என்னது பேத விவேச்சனம் உடம்பு வேற நான் வேறேங்கிற விவேச்சனம் முதல்ல பண்ணணும் ஏன்னு கேட்டால் உடம்பு நானும் வேறேங்கிறது தெரியாமல் இருக்கும் அஜானத்தினால அவிவேக காலத்தில் ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் அபேதம் தோன்றுகிறது அபேதம் தோன்றுகிறது புரியுறதோ இல்லையோ பேதமே தெரியல ஆத்மா வேற தேகம் வேற தேஹி வேற தேகம் வேறேங்கிறது தெரிகிறதே இல்லை கீதையில எல்லாம் பகவான் நல்லாவே சொல்லியிருக்கார் இந்த தேகத்தில் தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்தரப்பிராப்தி தீரஸ்தற்ற நமுஹியதி அவிவேக காலத்தில் அபேத புத்தி இருக்குது ஷரீரத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் ஆத்மாவுக்கும் முதல்ல அந்த அவிவேகத்தை நீக்கிறதுக்காக பேத புத்தியை டெவலப் பண்ணணும் எதுக்கு பேத புத்தியை டெவலப் பண்ணணும் ஆத்மா வேற ஷரீரம் வேறேங்கிற பேத புத்தியை முதல்ல அடையணும் பாருங்கள் அபேத புத்தி வர்றத்துக்கு முதல்ல பண்ணணும் எந்த அபேத புத்தி அத்வைத்தங்கிற அபேத புத்தி வரணும்னா முதல்ல இந்த அபேத புத்தி போகணுமா எவ்வளவெல்லாம் ஆழமா போகிறது இந்த அபேத புத்தி ஷரீரத்துக்கும் நமக்கும் உள்ள அபேத புத்தி போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் பேத புத்தி அடையணும் பேத புத்தி அடையிறதுக்கு என்ன பண்ணணும் விசாரம் பண்ணணும் அபேத புத்தி அடையிறதுக்கு விசாரம் பண்ணுங்கிற டாபிக் இல்லை இப்போ பேத புத்தி அடையிறதுக்கு விசாரம் பண்ணணும் பேத புத்திங்கிறது என்ன பேத புத்தி தேகி வேற தேகம் வேறங்கிற பேத புத்தியை நாம் அடையணும் நமக்கு அதில் அபேத புத்தி இருக்குது அந்த அபேத புத்தி தான் துக்கத்துக்கு ஏத்துவாக இருக்குது அதனால் இங்கே பேத புத்தியை டெவலப் பண்ணணும் பண்ணினத்துக்கு பிறகு அப்படி பேதம் பண்ணினத்துக்கு பிறகு பின்னர் ஞான காலத்தில் தேகாதி வடிவம் அனாத்மாவை தேகாதி வடிவமான அனாத்மாவை சாஸ்திர யுக்தியினாலும் ஆத்மாவின் திருட அபரோக்ஷானத்தினாலும் பொய் என்று நிச்சயித்து நிச்சயிக்க வேண்டும் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பேத விவேச்சனம் நம்பர் ஒன் பேத விவேச்சனம் அப்புறம் என்னென்னா அப்புறம் மித்யாத்வ நிச்சய அதெல்லாம் வந்து இந்த சரீரம் மனசு புத்தி இருக்கே அனாத்மா ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணி அனாத்மாவை ரெண்டாவது அம்சம் அனாத்மாவை மித்தியான்னு நிச்சயம் மித்தியான்னு நிச்சயம் பண்ணணும் பொய்யின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் சாஸ்திரம் யுக்தி அபரோ அனுபவம் நல்ல இந்த பிரமாணங்களை வைத்துக்கொண்டு புரிஞ்சுக்கணும் சாஸ்திர யுக்தி சாஸ்திரத்தினாலும் யுக்தியினாலும் திருட அபரோஷ ஞானத்தினாலும் என்ன பண்ணணும் பொய்யென்று நிச்சயிக்க வேண்டும் அதுக்கு பிறகு என்னென்ன மூணாவது பழையபடி என்ன பண்ணுறோம் மூணாவது என்னென்னு கேட்டால் கயிற்றில் தோன்றிய அரவு அதனினும் பின்னமாயிராமை போல அது பிரம்ம பின்னம் அன்றென்று என்று தெளிதல் வேண்டும் இந்த சரீரம் பிரம்மத்துக்கு வேறாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் மூணாவது இப்படி பண்ணாத்தான் மோட்சம் முதல்ல என்ன பண்ணணும் அபேதத்தை நீக்கணும் பேத விவேச்சனம் பண்ணணும் என்ன பண்ணணும் அனாத்மாவை பொய்யின்னு நிச்சயம் பண்ணணும் மூணாவது என்ன பண்ணணும் கயிறுக்கு வேறையாக பாம்பு இல்லாத மாதிரி ஆத்மாவுக்கு வேலையாக ஷரீரம் இல்லைன்னு புரிஞ்சு எல்லா ஷரீரங்களும் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றனன்னு புரிஞ்சு மறுபடியும் அபேத புத்தி அடையணும் முதல்ல இருக்கிற அபேத புத்தி சம்சார காரணம் கடைசியில் வர்ற அபேத புத்தி மோக்ஷ காரணம் நடுவில் இருக்கிற பேத புத்தி மித்யாத்வ நிச்சயார்த்தம் இந்த நுண்ணிய கருத்தை உயி்த்து உணர்க உயித்து உணர்க அப்படி தான் சொல்ல முடியும் ஆஹா முதல்ல இருக்கிற அபேத புத்தி வேறு கடைசியில் அடையிறக்கூடிய அபேத புத்தி வேறு வேறேன்னு தெரிஞ்சு அபிமானமில்லாத அபேத புத்தி முதல்ல இருக்கிற அபேத புத்தி அபிமானத்தோடு இருக்கிற அபேத புத்தி கடைசியில் வர்ற அபேத புத்தி அபிமானமில்லாத அபேத புத்தி எவ்வளோ அழகாக இருக்கு அபிமானமில்லாத அபேத புத்திக்கும் பேதம் அபேத ஞானத்தோடு இருக்க அஜ்ஞானத்தோடு இருக்கிற அபேத புத்திக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க ஞானத்துக்கு பிறகு சரீரம் கண்டினியூ பண்ணுறது ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடியும் சரீரம் இருந்தது அப்பவும் அபேத புத்தி தான் இருந்தது சரீரத்தோடு ஆனால் அது வந்து துக்கத்தை கொடுத்துது இப்பவும் அபேத புத்தி தான் இருக்குது சரீரம் நம்ம விவகாரம் பண்ணத்தான் செய்கிறோம் ஆனால் துக்கம் இல்லை காரணம் என்னென்னா மித்யாதேகா மயி கல்பித்தா மித்யா தேகமானது என்னிடத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அயம் தேக மயி கல்பிதா சர்வேபி தேகா சர்வேபி தேகா புள்ளிங்கம் சர்வா சர்வ சர்வே சர்வே தேகா மயிச்சிதாத்மனி கல்பிதா எல்லா உடல்களும் சைத்தன்யமாகிய என் மீது ஆகையினால் பிணங்களும் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது பிறக்காத உயிர்களும் என் மீது கற்பிக்கப்படுகின்றன நுண்ணிய உயிர்களும் என் மீது கற்பிக்கப்படுகின்றன பருத்த சரீரங்களும் என் மீது கற்பிக்கப்படுகின்றன எல்லாத்தையும் மரம் என் மீது கற்பிக்கப்படுகிறது வேணும்னா கொஞ்சம் மனசில் இதை டுவல் பண்ணுறதுக்காக ஆழமா பண்ணுறதுக்காக வேண்டி ஆகாயம் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது காற்று என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது நீர் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது சொல்லிகிட்டே இருக்கலாம் என்ன என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எது சொல்கிறதுனா நித்திய புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த சித்கனஹா எல்லாம் சொல்லலாம் இது மீறி கற்பிக்கப்பட்டிருக்கிறது கயிற்று தோன்றிய பாம்பு போல வேறு திருஷ்டாந்தம் வேணுன்னா தேடி கண்டுபிடிஞ்சோ வேண்டான்னு சொல்லலை இது எக்ஸாம்பிள் வந்து சம்பிரதா சாம்பிரதாயமான திருஷ்டாந்தம் சும்மா ஜோக்கு நீங்களும் ஜோக்காக தான் சொல்கிற நானும் ஜோக்காக தான் சொல்கிறேன் சீரியஸாக இது ரொம்ப என்னத்துக்கு ஒரு திருஷ்டாந்தத்துலேயே புரியறதுன்னு சொன்னால் புது திருஷ்டாந்தத்தை தேடணும்னா ஏதோ தகராறுன்னு அர்த்தம் ஒரே ஒரு விஷயம் நமக்கு வந்து திருஷ்டாந்த பிரதானமாக தாஷ்டாந்த பிரதானமாக சொல்லுங்க வேணும் அந்தந்த நேரத்துக்கு இது கயிற்று பாம்பு போர் அடித்து போயிட்டுதான் என்ன கயிறு பாம்பு கட மிருத்து வந்து என்னை போர் அடித்தா போகிறது சொல்லிகிட்டு ரொம்ப வருஷமும் போர் அடிக்கவே இல்லையே சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் சுவாமி கேட்குறவங்களுக்கு போர் நமக்கு வந்து திருஷ்டாந்தத்தை ஒரு ஒரு அம்சத்தையும் புரிய வைக்கிறதுக்கு தான் இப்போ வந்து ரஜ்ஜ சர்ப்பை பேத நிச்சயமெல்லாம் பண்ணுறோம் இல்லையா பேதா பேத நிச்சயமெல்லாம் பண்ணுறோம் இல்லையா புரிஞ்சுக்க சும்மா ஜோ இதுக்காக சொல்கிறேன் ஏதோ காண் தோணித்து சொன்னேன் இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு விடுங்க இல்லை இந்த திருஷ்டாந்தத்தில் என்ன போரடிக்கிறதுக்கு இருக்குது நமக்கு வேண்டிய தாஷ்டாந்தம் தானே தாஷ்டாந்தம் போர்டிச்சுனா தகராறுன்னு அர்த்தம் அது அஷ்டாந்தம் வந்து போர் அடிக்க முடியாது ஏன்னா வஸ்து வந்து ஸ்வரூபம் இல்லையா நம்மளை பற்றி நம்ம என்ன என்னைய என்னையே எனக்கே என்னை பற்றி போர் அடிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா என்னை பற்றி நினைச்சாலேன்னு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது ஏதோ மனசில் வந்து கொஞ்சம் நேரம் டல்லாக இருக்குது தமோ குணவருத்தி அது அது கொஞ்சம் நேரம் இருக்கும் போயிடும் அது சா நிரந்தரம் கிடையாது இருக்கட்டும் ஆக இதை பற்றி இந்த இந்த வாக்கியத்தை இதை பார்த்துட்டோம் கயிற்று தோன்றிய அரவு அதனினும் பின்னமாக இராமை அது பிரம்ம பின்னம் அன்று என்று தெளிதல் வேண்டும் அதுதான் தெளிதலாம் அது அடுத்து கடைசியில் சொல்கிறோம் இல்லையா அதுதான் தெளிதல் முதல்ல ஒரு பேத புத் அபேத புத்தி இருந்தது அப்போ தெளிவில்லை இப்போ அபேத புத்தி இருக்குது ஆனால் தெளிவு இருக்குது தெளிவில்லாத அபேத புத்தி தெளிவோட கூடின அபேத புத்தி தேகத்துக்கும் தேஹிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே அபேத புத்தி எதுலன்னா தேகத்துக்கும்கிக்கும் முந்த முதல்ல அபேத புத்தி தெளிவில்லாத அபேத புத்தி இப்போ இருக்கிற அபேத புத்தி தெளிவோட கூடின அபேத புத்தி ஸ்தூல சரீரத்தின் கண் அடுத்த டாபிக் ஏன்னா எல்லோரும் வந்து முதல்ல ஸ்தூல சரீரத்தை எடுத்துன்னா விசாரம் பண்ண முடியும் சூட்ச எடுத்த உடனே சூக்ம சரீரத்தை விசாரம் நடக்காது ஸ்தூல சரீரத்தை முதல்ல நெகேட் பண்ணி ஆகணும் அப்புறம்தான் மனசை புத்தியெல்லாம் பேச முடியும் அதனால் முதல்ல ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷத்தை நிஷேதம் பண்ணணும் அதுக்காக முதல்ல ஸ்தூல சரீரத்தை தான் எடுத்துக்கிறது சம்பிரதாயம் என்ன ஸ்தூல சரீரத்தில் நான் என்னும் பிராந்தியின் வாயிலாக இந்திரியம் முதலியவற்றில் நான் கண்டேன் நான் நினைத்தேன் என்று தொடத்தக்கனவான தக்கனவான பிராந்தி பிராந்தி உண்டாதலும் இப்பிராந்தியின் வாயிலாக இஃது என் மாடு இஃது என் கன்று என்றொடக்கத்தக்க என்று தனவா தனவாக பிராந்தி முதல்ல என்ன பண்ணுறான்னா நான் கண்டேன் நான் நினைத்தேங்கிறான் இந்திரியங்களில் அபிமானம் வச்சு நான் பார்த்தேன் நான் கேட்டேன் நான் வந்து சுவைச்சு பார்த்தேன் இதெல்லாம் சொல்கிறேன் தொட்டு பார்த்தேன் இந்திரியங்களுடைய அனுபவத்தை வச்சுன்னு சொல்கிறோம் அதனால் ஸ்தூல சரீரத்தில்லாம் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு நான் எல்லாருக்கும் கொண்டிருக்கிறது அது மாத்திரமில்லை அதனால என்னாகிறதுனா ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் இருக்கிறதுனால மற்ற விஷயங்கள்லே அபிமானம் வந்துடுறது இது என்னுடைய வீடு ஏன் ரூம் இது இதே ரூம் தான் இதே மாதிரி தான் மேலே வேணும்னு சொல்கிறோமோ இல்லையா அப்போ வந்து நமக்கு அது பயப்படாதுங்க சுவாமி இதெல்லாம் சொல்கிறேன் நம்முடைய நம்முடைய நம்முடைய அந்த அந்த இது இருக்குது இப்போ வந்து இங்கே வந்து உட்கார்ந்து பழகியாச்சுன்னா அதே இடம் தான் அது அதாவது அது வந்து இதுக்காக இது தோஷம் கிடையாது இது தப்பு கிடையாது அப்போனா உங்கள் ஆசனத்திலே தான் நீங்கள் உட்காரீங்கிற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு உட்காரலாமேனு கேட்கக்கூடாது உங்களுக்கு உங்கள் இடத்துல தான் அபிமாரி இருக்குன்னு கேட்டா அப்புறம் என்ன பண்ணுறது நமக்கு ஒரு இது இருக்குது இப்போ வந்து இருக்கட்டும் நிறைய நிலமாக தோன்றுறது விட்டுடுவோம் இப்போ வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு முதல்ல நம்ம சரீரத்தில் அபிமானம் வருது அப்போது அனாத்மாவாகிய முதல்ல ஸ்தூல சரீர அபிமானம் அப்புறம் விஷயாபிமானம் அதிலெல்லாம் வந்து விடுகிறது இதெல்லாம் வந்து சொல்கிறோம் இல்லையா பணம் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ வாழ்க்கையே போச்சுங்க பணம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி போகும் பணம் போனால் பணம் வரும் பணம் போகும் பணத்தினால உன் வாழ்க்கையே போயிடுதுன்னு நினைக்கிறேன் நான் அபிமானம் பணம் போயிடுத்துன்னா அப்புறம் எப்படி வாழ்கிறது நிறைய பேர் வந்து தென்னைமரம் கோயம்புத்தூர் பக்கம்லாம் இந்த இடு உடுமலைப்பேட்டை பக்கம்லாம் சொன்னாங்க தென்னைமரமெல்லாம் கெட்டு போச்சான் இது தற்கொலை பண்ணிவிட்டாரான் இது எதுக்கு பண்ணணும் ஆந்திராவில் நிறைய பேர் விவசாயிகள் பண்ணிக்கிறாங்கன்னா ஏன்னா வாழ்க்கையவே நடத்த முடியாதுன்னா தற்கொலை பண்ணிக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அந்த பற்று வந்து கொடுத்தோம் அபிமானம்தான் துக்கத்துக்காரணம் வறுமையை தாங்கிக்கிற சக்தி கிடையாது வறுமையை தா வறுமையை தாங்கிறது ஒரு ஆற்றல் நம்ம சொல்கிறதுக்கு வேணா சுவாமியெல்லாம் பேசுறதுக்கு மேடையில் உட்காந்து நாங்களும் தான் பேசுவோன்னு சொல்லலாம் பழகணும் தாங்கிறதுக்கு பழகணும் வேணும்னா ஒரு மா ரெண்டு நாள் பணத்தையே தொடாமல் விவகாரமே பண்ணாமல் எங்கேயா போய் இருந்து பார்க்குறது பயிற்சி பண்ணுறது இல்லாட்டியும் மனசுலேயே கற்பனை பண்ணுறது ஆட்டோ சஜஷன் பண்ணுறது பரிபூர்ண தரித்திரமாக ஒரு வஸ்திரத்துக்கூட வழி இல்லாமல் இருக்கிற மாதிரி கற்பனையாவது பண்ணுறது பண்ணிக்கிறது என்ன தோஷம் அது இல்லை தரித்திரத்துக்கு நாம் அடிமையாயிடக்கூடாது செல்வத்துக்கும் அடிமையாயிடக்கூடாது ரெண்டும் தானே தரித்திரத்துக்கு நாம் ஒன்றும் அடிமை கிடையாது தனத்துக்கும் அடிமை கிடையாது இப்போ ஸ்தூலத்தில் நான் என்றும் பிராந்தியின் வாயிலாக இந்திரியம் முதலியவற்றில் நான் கண்டேன் நான் நினைத்தேன் என்று தொடத்தக்கனவான பிராந்தி உண்டாகிறது இதனால் என்னாகிறது இது என் மாடு இது என் கண்ணுக்குட்டி அப்படின்னு வந்துடுறது இது அனுபவ சித்தமாக இருத்தலின் ஸ்தூல சரீரம் முன்னர் எடுத்து கூறப்பட்டது இது எல்லாருக்கும் அனுபவமாக இருக்குது அதனால் ஸ்தூல சரீரத்தை முதல்ல விசாரம் இது எல்லாருக்கும் இருக்குது இந்த அனுபவம் நான் வேற அது வேற இருக்குது அதுவே சரியாக இல்லை இப்போது அகங்காரம் மமக்காரம் இருக்க இதுவே தகராறுல இருக்குது ம என்ன சரீரத்தோடு அபிமானம் இருக்கிறதுக்கு பேர் அகங்காரம்னு பேர் அப்புறம் என்னென்னா மமக்காரம் என்னுடையது யான் எனது இது இருக்குது அதனால் இதுதான் முதல்ல மெயினாக உடைக்க வேண்டிய விஷயம் முத முதல்ல அட் உடைக்க வேண்டிய அபிமானம் என்னென்னா வேதாந்த உபதேசத்தில் முதல்ல இதெல்லாம் நீ இல்லைன்னு புரிஞ்சுக்கும் அப்புறம் எதுங்கிறது பார்ப்போம் முதல்ல இது வந்து உனக்கு அனுபவத்தில் மாறி மாறி இருக்கிறதுனால இது நீ இல்லை இதெல்லாம் உன்னுடையது கிடையாதுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சிக்காத வரைக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது அதனால் முதல்ல விசாரம் பண்ண வேண்டியது ஸ்தூல சரீர அனுபவம் ஸ்தூல சரீர அனுபவம் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு சத்தியாகும் எவ்வளோ தூரத்துக்கு இது உண்மைங்கிறத விஷயத்த தெளிவாக புரிஞ்சிக்காமல் அந்தகரணத்தை பற்றியோ ஆத்மாவை பற்றியோ நம்ம பேச முடியாது நம்முடைய நித்திய அனுபவம் என்னென்னு கேட்டால் இந்த ஸ்தூல சரீர அனுபவத்திலே தகராறு நிறைய இருக்குது இது நாமான்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன யோக்கியத்தை இருக்குதுங்க இந்த பொருள்கள் என்னுடையதுங்கிறதுக்கு என்ன யோக்கியத்தை இருக்குது இந்த உடம்பு நாமங்கிறதுக்கு என்ன யோக்கியத்தை இருக்குது என்ன உண்மை இருக்குது பார்த்தா கடைசியில் வெங்காயம் மாதிரி போயிட்டு இருக்குது இன்னும் கடைசியில் இல்லை வெளில யோ விட்டுடும் ஸ்தூல ஷரீர அபிமானத்தை முதல்ல பரிபூர்ணமாக நிஷேதம் பண்ணுறதுக்கு எளிமையான இந்த விஷயத்தை சொல்லிவிடுறார் முதல்ல மோ வேறே தேகியார் காணேன் என்றார் முன்னர் எடுத்து கூறப்பட்டது அஜானத்தினால் நாம் சரி இனி அடுத்தது ஜாகிரதாவஸ்தையை பற்றி ஒரு ஒரு விளக்கம் சொல்கிறார் எதில் நாற்பத்ரெண்டு தத்துவங்களால் ஞானேந்திரிய பஞ்சகம் கர்மேந்திரிய பஞ்சகம் அந்த கரண சதுஷ்டயம் என்னும் பதினான்கும் ஞானேந்திரிய பஞ்சகம் கர்மேந்திரிய பஞ்சகம் அந்த கரண சதுஷ்டயம் அப்புறம் அவற்றின் அதிதேவதைகள் பதினான்கும் அவற்றின் விஷயங்கள் பதினான்குமாம் எழு அழகாக எழுதினாங்க வருவோம் ரொம்ப அழகாக தான் இருக்குது இது பதினாலு பதினாலு பதினாலு பதினாலு அதனால் நாற்பத்தி மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு பதினாலு மூணு நாற்பத்தி ரெண்டு எப்படி வேணாலும் சொல்லுங்கள் தப்பு இல்லை அப்போ இது வந்து அதனுடைய அதி தேவதைகள் என்னது இந்திரிய கர்மேந்திரிய ஞானேந்திர ஞானேந்திரிய பஞ்சகம் ஞானேந்திரிய பஞ்சகம்னா தெரியுமில்ல ஆ ஞானேந்திரிய பஞ்சகம் கர்மேந்திரிய பஞ்சகம் அந்தகரண சதுஷ்டயம் பதினாலு அந்தகரண சதுஷ்டயம் என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த பதினாலுக்கும் தேவதைகள்லாம் இருக்குது நம்ம படிச்சுருக்கோம் தத்துவபோதத்தில் வந்திருக்கு அப்புறம் வந்து சக்கு சக்ஷ சூரியா ரசனாயா வருணா கிராணஸ் அஸ்வின ஸ்ரோத்ரஸ்திக் தேவதா துவச்சோவாயு எல்லாம் பார்த்துக்கோம் முல் ஹஸ்தயோர் இந்திரா பாதையோர் விஷ்ணு பாயோர் மருத்யு உபஸ்த பிரஜாபதி இதெல்லாம் பார்த்துருக்கோம் முல் இதெல்லாம் அதிதேவத்தை அப்புறம் வந்து மனசுக்கு மனசோ தேவதா சந்திரமாஹா புத்தேர் தேத்தேர் பிரம்மா சித்தசிய வாசுதேவா அகங்காரஸ்ய ருத்ரஹா தெரிகிறதோ இல்லையோ முடிஞ்சிருவோம் இதெல்லாம் இந்த தேவதைகள் பதினாலு அப்புறம் வந்து விஷயம் ஸ்ரோத்திரிய விஷய சப்த கிரகணம் துவச்சோ விஷய ஸ்பரிசிரகணம் அதில் ஞானேந்திரிய விஷயங்கள் கர்மேந்திரிய விஷயங்கள் அந்தரணச்சதுஷ்டய விஷயங்கள் பதினாலு இதெல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன அவஸ்தான் ஜாகிரதாவஸ்து பேர் இனி அடுத்தது ஸ்வப்னாவஸ்தா அது எப்படின்னா ஜாகிராவஸ்தை ஜாகிரதாவஸ்தையில் அனுபவித்த பதார்த்தங்களின் சம்ஸ்காரம் மயிர் நுனிப்பாகம் போன்று மிக சூக்ஷ்மாய் கண்டத்தின் கல் இரு என்னும் நாடியில் இருக்கும் இதெல்லாம் தமிழ் புஸ்தத்தில் அப்படிலாம் பார்க்க முடியும் இருக்குது ஏதோ சம்ஸ்கிருத்தில் ரொம்ப பழமையான புஸ்தங்கள்லாம் இருக்குது ஹிதை ஹிதான் ஹித நாடின்னு ஒரு நாடி இருக்கான் கழு கழுத்தில் அதில் போய் எல்லா சம்ஸ்காரமும் என்ட்ரி ஆகிட்டு தான் இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸில் என்ன பண்ண தெரியாது நமக்கு தெரியாது குண்டலினி யோகத்தை பற்றி பேசுகிற மாதிரி குண்டலனி யோகம் முழுக்க முழுக்க பாவனை அதில் ஒன்றும் வஸ்து நிஜமாகவே என்னமோ குண்டலி பாம்பு இருக்குது தலைமையிலே அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பாவனைன்னு சாஸ்திரத்துலேயே தெளிவாக இருக்குது அதில் அது பாவனா விஷயம் அது என்ன சொல்கிறது இப்படி பாவனை பண்ணு மூலாதாரத்திலேருந்து சஹசிராதார வரைக்கும் இறைவன் வர்ற இருக்கார்னு பாவனை பண்ணி அந்த பாவனையோட வாழுங்கிறதுக்காக சொல்லியிருக்கே தவிர குண்டல் நியோகம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அது பாவனா ரூபம் அது யார் வேணாலும் பண்ணலாம் சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணவனுக்கு தான் குண்டல் யோகம் சொல்லியிருக்கு நம்ம நேர் மாறாக சொல்லிகிட்டு கல்யாணம் வந்து கல்யாணம் பண்ணிக்காதவங்க கல்யாணம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் குண்டல் நியோகமே சரியாக வராதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் குண்டல் நியோகமே சொல்லியிருக்கு சொல்ல சொல்ல சொன்னால் தகரா ஆரம்பிக்கும் வேண்டாம் விட்டுடுவோம் என்ன சாஸ்திரத்தில் அப்படி தான் சொல்லி வச்சிருக்கு இல்லற வாழ்க்கையில் குருக்கள் எல்லாம் சிவாச்சாரியார்களுக்கெல்லாம் குண்டலனி யோக முறைப்படி கோயில் பூஜையே சொல்லியிருக்கு கோயிலில் பூஜை பண்ணுற அது மாத்திரம் இல்லை திருமணம் இல்லாதவன் பூஜை பண்ணக்கூடாது அவனுக்கு குண்டலனி யோகம் வேறு இது இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி குண்டலினி யோகம் முறைப்படி தான் கலசத்தில் கும்பங்களே ஆவாகம் பண்ணுறாங்க முறைப்படி நடக்கிறது எல்லாம் இருக்கட்டும் இந்த குண்டலினி யோகத்துக்கு திடீர்னு உள்ளே போய்ட்டோம் மயிர் நுனி போல மயிர் நுனி பாகம் போல கண்டத்தின் கண் உள்ள கிதை நாடியில் இருக்கும் முடிச்சு விட்றோம் சொப்னத்தோடு சம்ஸ்காரத்தினால் அந்த சம்ஸ்காரத்தினால் நித்ரா காலத்தில் சப்தாதி விஷயங்களும் அவற்றின் ஞானமும் உண்டாகின்றன அங்கே சப்தாதி விஷயங்களும் அதோட ஞானமும் உண்டாகின்றன அவற்றால் எதில் விவகாரம் உண்டோ அது சொப்பனாவத்தயாம் அப்படிதான் இருக்குதில்ல நான் மாற்றி படிக்கிறேன் சொப்னாவத்தையாம் தான் போட்டிருக்குது சுப்னாவஸ்தயாம் அது சொப்னாவஸ்தான் மேலும் நாளை பார்க்க நாளைக்கு இல்லை த்வித்திய அன்னைக்கு காலம்புறேன் ஆனால் தினம் கேசட் கிளாஸ் இருக்கும் தினமும் காலையில் ஹம்சகீதா கேசட் போடுறது வகுப்பு இருக்குது அத பிறகு அப்புறம் சொல்கிறேன் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யே உபதேசிக்கெழிவந்த குருவே போற்றி உய்யவே முல்ஹு உதவிக்கோர் உதவிநாயேன் சையுமாருன்றும் காணேன் திருவடீ போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மேதி மூதவிபாகிணே வோமவத்வாப்யாமூர்த்தாஹரி ஓ